ஒன்பது ஆடு மேயாமல் இருந்ததில்லை என நபி வானிகல் அவர்கள் கூறினார்கள் அப்போது அவர்களின் தோழர்கள் நீங்களும் கேட்டார்கள் ஆம் மக்கா வாசிகளுக்காக ஆடுகளை சில வெள்ளி காசுகளுக்கு கூலியாக நான் மெய்த்துள்ளேன் என்று நபி சொல்லு வானிகுல் அவர்கள் கூறினார்கள் இரண்டு இரண்டு ஆறு இரண்டு